நடக்கிறது ஜக்கிராச கணக்கு பத்து நிமிஷம் அங்கம் மருந்தா மகளுக்கு மகம் மருந்தி எடுத்திருந்த சம்மதிப்பட்டு வரும் எல்லாத்தையும் காரணம் என்ன அவித்தை தான் அவித்தாமந்தான் அதற்கு தான் இருக்கிறது பரமந்தான் அல்லது சாட்சிதான் அப்படிங்கறத பார்க்கும் போது மிச்சம் மற்ற எங்கேனே சொப்பன பிதா புத்திரன் போல தேச காலத்தோடு கூட ஆகாசாதி பிரபஞ்சம் மாயாவிஷ்டமான பரமான்மாவை பண்ணவாம் யாதான ஒரு பதார்த்தம் உண்டாக இருக்கும் அந்நிய தேசத்தில் அந்நிய காலத்தில் உண்டாகாது அதனால இவ்வாறு சகல பதார்த்தங்களும் பிள்ளைய காலத்தில் உண்டாக உண்டாகும் அதனால் தேச காரணத்தன்மையும் காணப்படுகின்றது அதுவும் எந்த மாயன் என்றும் தேச கூட பிரபஞ்சம் உற்பத்தி அந்த மாயனாலேயே அத் தேச காலங்கள் அல்லது காரணத்தன்மையும் அந்நியமான பிரபஞ்சத்தில் காரியத்தன்மையும் காணப்படுகின்றன அதனால் ஆகாசாதி பிரபஞ்சத்திற்கு தேச காரணமல்ல ஆகவே சொப்பனத்தில் வரக்கூடிய எல்லாம் காலகாரி பம்பந்தம் இருந்தாலும் கூட குறைந்த காலத்துல குறைந்த வரக்கூடிய தோற்றக்கூடிய காரணத்தினால காலகாரத்தினிமா திரையில அப்படித்தான் சினிமா திரையில என்ன சொல்றாங்க இப்பதான் ஒரு காய்ச்சி வரும் கல்யாணம் காட்சி காட்டுவான் அப்புறம் அடுத்த இதுல அவனுக்கு குழந்தைகளுதான் காட்டுவான் அப்புறம் என்ன பண்ணாங்க இருபது வருஷத்துக்கு பிறகுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுபட்டு பையன் போயிட்டு வாங்கிடுவான் எம் உடனே இருபது ஆண்டுகள் இருக்கு திரைக்கி அப்படிங்கறது சம்பந்தம் வர பதார்த்தங்கள் கிடையாது ிட்டா பிரம் சங்கை உண்டாகாத பதார்த்தம் தோற்றவாக ஒரு பதார்த்தம் உண்டாகமா காணாது சித்தாந்தத்திலோ அது அங்கீகாரம் இல்லை அது உண்டாகாத பதார்த்தம் என்பது அங்கீகாரம் கிடையாது அங்கனாம் அங்கீகாரத்தில் அசத்தியாக்கிய அசத்தியாதியாகும் அன்றியும் தேச காலங்களில் காரணத்தன்மை இல்லையாயின் சசரங்காதிகள் போல மாயின் வழியாலும் தோற்றவாக வேண்டுவதில்லை தோற்றின் தேச காலங்கள் பிரபஞ்சத்திற்கும் காரணங்களாம் அதனால தோற்றது நமக்கு இருக்கு அப்போ உற்பத்தி அர்த்தம் தேச காலம் அர்த்தம் ஏன் எப்படி உற்பத்தி ஆட்சி என்பதற்கு பார்க்கணும் அங்கே ஒன்று பிரபஞ்சத்திற்கு காரணம் இப்ப காரணம் பிரபஞ்சம் பிரம்மந்தான் பிரம்மத்தின் காரணத்தன்மை தேச காலங்களில் தோற்றது என்று சித்தாந்தி சொல்லில் அதுவும் பொருந்தார் ஜதநாராயணன் எப்படி தேசகாலங்களுக்கு அதிர்ஷ்டான பிரம்மோ அப்படி சர்வ பிரபஞ்சத்திற்கும் அதிஷ்டான பிரம்ம்தான் தேசகாலங்களில் மாத்திரம் பிரம்மத்தின் காரணத்தன்மை தோற்றவாம் அந்நியத்தில் தோற்றவாகாது என்பதற்கு ஒரே எதுவும் இல்லை அதனால் சர்வ பிரபஞ்சத்திலும் அக்காரணத்தன்மை ஒரே தன்மையாக தோற்றவாதல் வேண்டுமே அல்லாமல் ஒன்றிற்காரணத்தன்மையும் ஒன்றிற்கன்மையுமாக இவ்வாறு தோற்றவாதல் கூடாது அன்றையும் தேச காலங்களில் காரணத்தன்மை இல்லை பிரம்மத்தின் கண்ணியதான் காரணத்தன்மை உண்டு அவர் தேச காலங்களில் எனில் அதாவது ஒட்டுமொத்தமாக பிரம்ம்தான் காரணம் அடைய கொன்று வேறு காரணம் இல்லை இதுபோல சொப்பனத்தில மகனுக்கு அப்பா காரணம் அப்பாவுக்கு அவங்க அப்பா காரணம் என்று சொப்பனம் கண்டாலும் கூட எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த கூடசந்தான் திரும்பம் தான் அதனால உகாதிஷ்டிக்கு அப்படி கூட வாசமா காரணம் அச்சானந்தான் சித்தாந்தத்தில் அது அங்கீகரிக்கவில்லை அனிதாக்கியாதி ஒப்பிடல் சுத்தியில் அனிர்வசனிய ரஜத்த உற்பத்தியை சித்தாந்தத்தில் ஒப்பினது அதனால இருந்தே வருது எப்படின்னா பிரம்மத்தில் காரணத்தன்மை இருக்குன்னு சொல்றீங்களே அந்த காரணத்தன்மையானது பிரபஞ்சத்தில் காட்டுதுனா அனிதாக்கியாதி ஆகுது அநிதா கியாதி ஒப்புறது இல்லை அதாவது என்னை அந்நீதியாக்கிய மதம் வைத்துவது கரத்தில் உள்ள ரஜதம் எதிரே சுத்தி தேசத்தில் தோற்றுவது கையில வெள்ளி நகை போட்டிருக்கா வெள்ளி நகை வந்து கிளிஞ்சி தோற்று அந்நாக்கிய அது இப்பே வெள்ளுருவாக தோற்றுவது அந்நா கியாதி கிழிஞ்சல தோற்றுவது மற்றும் அந்நிய பதார்த்தம் தோற்றுவது அது இப்பயே வெள்ளி உருவா தோற்றுவது சகல பிரம்மஸ்தலத்திலும் அந்நாக்கியாதியால் உருவாக கூடும் கூடவே அனுரட்சினியா ரசிதாதிகள் உற்பத்தி கூறுவது அசங்கதமாம் அது நம்ம உடன்பாடு இல்லை விஷயத்தின் சமகான உண்டாகும் எப்போது ஞானம் எப்ப விஷயம் சமானாகாரம் அடையணும் சமானாகாரம் அடையாம கலக்க ஏற்பட்ட ஒன்று மற்ற அந்நிய வஸ்து அதற்கு அந்நிய ஞானம் உண்டாகாது ஒரு வஸ்து என்ன அந்த வஸ்துக்கு அந்நியூபம் காணாது எப்படி அதுல ரஜின சதாகார ஞானத்திற்கு விடயமான அனிர்வச்சின் உற்பத்தி ஆகின்றது என்னும் அத்வை சித்தாந்தத்தின் காரணத்திற்கு அன்னிமா தேசகால காலங்களில் பிரம்மத்தின் காரணத்தன்மை ஞானம் பொருந்தாதாக தேச காலங்களில் தோன்றா நிற்கும் காரணத்தன்மையானது உண்டாகாமல் பானமாக பிரமத்தில் உள்ளது பானமாகின்றது என்பதும் கூட தேச காலங்களிலேயே காரணத்தன்மை உண்டு அது பானமாகின்றது இதனால் ஆகாஷாதி பிரபஞ்சத்திற்கு ஏசகாலங்கள் காரணம் அல்ல என்கசங்கதமாம் எண்ணில் அது கூடாது அதனால பிரம்ம்தான் காரணம் சொன்னாக்க அனிஜா அது அனிஜா கியாதி முரண்பாடு இல்லை அதன் சமானாகாரம் அடையிற எதுவோ அதுதான் அந்த ஞானம் உண்டாகும் சம்மாநக அடையில என்ன சோழ அடைஞ்ச கலக்கம் அடைஞ்ச சாதம் அப்படி இல்லாமல் கிழிஞ்சில் கிழிஞ்சில் அந்த கண்ண விருத்திக்கு வெள்ளி எப்படி சொல்றோம் அப்படி வெள்ளி பரிணாம அடைஞ்சாவும் அந்த விருத்திக்கு வெள்ளி பரிணாம அடையணும் அடையாம வத்து ஒன்று ஞானம் உண்டாகுமா அது ஆகாதங்கிறது இங்கே வாதம் வஸ்து கிழிஞ்சல் ஞானமும் வெள்ளி ஞானம் எப்படி வந்து அப்படிங்கிறாங்க அதை அநீதாக்காது அவங்களது அது உடன்பாடு இல்லை வஸ்துவின் சமானாகாரம் அடங்காத அந்த வஸ்து வழியின் அந்த கணக்கு வரும் இல்லைன்னா வராது வஸ்து ஒன்று வஸ்து வஸ்துவின் ஞானம் எப்படி வரும் அப்படிங்கறத மறுக்கிறாங்க அது முடியாது உடன்பாடு அப்படினா சொப்பனத்தில் சத்தியத்தன்மை காலகாலத்தன்மை உண்டாகுது அது என்ன காரணம் என்பது கேள்வி அதுக்கு அநீதியா கொஞ்சம் உடன்பாடுறாங்க எப்படி உடன்பாடுறாங்க செம்பரத்தம்பூருடைய நிறமானது நிறம் என்ன பண்றது பக்கத்தில் உள்ள பாட்டிகத்திலே ஏறி வடிகம் செம்மிங்குறோம் அப்போ அது செம்பரத்தூருடைய நிறம் அந்நியமாக இருந்தது அதுல ஏறுது அது அனுஜாக்கியாது தான் என்று அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க அப்படி அங்க அனுஜாக்கியாது பண்றது என்ன வேணா பக்கத்துல இருக்கு சம்பந்தம் இருக்கு அவன் சொல்ல அப்படியே தூரத்திலிருந்து வரது சொல்லலாம் எங்கேயோ இருக்கிற பாம்பு இங்க தோண்டு இடையில தடை இருந்தாலும் தோற்று முக்கணும் அப்படி சொல்லலை இங்கே இந்த அநீதியா கேதிக்கு என்னன்னா பக்கத்துல இருக்கு செம்பருத்தம்பூ இங்க படி அங்க இருக்கணும் செம்பருத்தம்பூ அந்த பக்கம் இருந்துக்கிட்டு இங்க படிக்க வச்சா வேற யாராது செம்பரத்தம்பூ அந்த கடைசியில் இருக்கு இங்க செய்ய படிக்கணும் வருமா வராது அவன் சொல்லறான் அந்த கட்சியில இருந்தா கூட பொத்து அங்கிருந்து பாம்பு தோட்டத்துக்குறான் இதுதான் வித்தியாசம் அவனுக்கும் இங்க சொல்ற அநீதா கேதி வித்தியாசம் தான் சைபத்தில இருக்கணும் சமீபத்தில் இருக்க இருக்கும் பொருள் பக்கத்தில் சம்பந்தம் உண்டு தூர உள்ள பதார்த்தங்கள் தூர உள்ள பதார்த்த சம்பந்தம் கையில வெள்ளி காட்டு போற வெள்ள போட்டு போற அந்த வெள்ளி கிழிஞ்சு தோட்டதான் அவ எங்க போட்டு போறாளோ அது தோட்டி இருக்கு அப்படிங்கிறது எந்த அந்நிய ஒத்துக்கிறது இல்லை இப்போ இங்கே சொல்ற அந்நியா பக்கத்துல இருக்கணும் இதே இதை வச்சு தான் இப்போ கொண்டு போறாரு அதாவது சொப்படத்துல காலகாரி சம்பந்தம் இருக்கு அப்புறம் காலம் இருக்கு சத்தியத்தன்மை இருக்கு இதெல்லாம் இருக்கு வாசமாக சத்தியம் இல்லையா அந்த கணத்தில் வரக்கூடிய நாமரை சத்தியம் கிடையாது மிச்சம் சொல்றேன் அப்ப சத்திய எப்படி சொல்றதுன்னு சொன்னா அச்சானவாகிய கூடசன் அல்லது பிரம்மத்தினுடைய சத்தியம் அளிதாக்கியாது ஆகுது சம்பந்தம் பக்கத்தில் இருக்கிறதுனால யானை இருக்கிறது சத்தியமாக தோற்று அங்கே போ மித்தியா தோற்றல ஜாக வந்தவர மித்தியான சொல்றாங்க இல்லையா அங்கே சத்தியமா தோற்று சத்தியத்தன்மை எப்படி தோற்றுறது அதிஷ்டான சத்தியத்தன்மை அதனுடைய தன்மை தோற்று சொல்லிருக்கு சம்பந்த அத்தியாசம் கேவல சம்பந்த அத்தியாசம் அதிஷ்டானது அதான் மெய்பொருள் பொய்பொருள் சம்பந்தமாட்டும் உண்டு பொய்பொருள் மெய்ப்பொருள் சம்பந்தமும் சம்பந்தம் உண்டு எனக்கு முன்ன படித்தோம் அத்தியாசத்தில் சமீபத்தில் இருக்கிற பொருள் அநீதியாக்கிய உடன்பாடு பொருள் அநீதியாக்க உடன்பாடு இல்லை அந்த இலக்கணப்படிதான் அந்த கணமும் அதிஷ்டான அதிஷ்டான அந்த கணம் இருக்கு அல்லது பிரம்மத்தில்தான் அவித்தி இருக்கு ஆனா பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அதிஷ்டானம் சத்தி தன்மை உண்டு சத்தி வசதி அதிஷ்டானம் அதனுடைய தன்மை இல்லை தோற்று எப்பதான் அந்த முறையில தோன்றதே அந்த அளவிலான அந்நியத்தை ஏற்றுக்கூடிய வாங்க சொல்ற அந்நிய நம்ம ஏற்றுக்கறதில்லை அப்படிங்கறத சொல்றாரு அதனால தான் சொப்பனத்துல சித்தியத்தன்மை வர்றதுக்கு காரணம் அதிஷ்டானம் தான் காரணம் அப்புறம் அதிஷ்டானத்தன்மை அங்கே சொப்பனத்திலே சித்தி தன்மை மட்டுமல்ல காரணத்தன்மை உண்டாகுது காரணமா இருக்குது இவர்த்தோபாத காரணமா இருக்கு அதனால காரணத்தன்மை அங்கே சம்மந்தப்படுது சம்பந்த வித்தியாசம் சமதத்தியாசம் தான் சமதத்தியாசத்தை அணிதாக்கியாது ஏத்துக்கிறாங்க அதனால அதனுடைய தன்மை இங்கு வர்றதுனால இது சத்தியத்தன்மை என்பது கருத்து அப்படி இருக்கிறதுனால சொப்பனத்தில் சத்தியத்தன்மைக்கும் காரணத்தன்மைக்கும் அதிட்டான்தான் காரணம் பாதானா காரணம் அப்படி இது தோற்றம் இந்த அளவுக்கு அழுதாக்காது நான் எங்களுக்கு உடன்பாடுதான் அப்படிங்கறத சொல்லி முடியாது அதின சம்பந்தம் சர்வ பிரபஞ்சத்திற்கும் உண்டு அநீதாக்கியாதியால் சர்வ பிரபஞ்சத்திலும் தோன்ற வேண்டும் என்று சன்னித்தது கூடாது என்னை பிதாரோபமாகவும் புத்தரோகமாகவும் தோன்றுகின்ற இரண்டு சரீரங்களுக்கும் அதினத்தோடு சம்பந்தம் உண்டேனும் பிதாசரீரத்தில் அதிஷ்டான சேதனத்தின் காரணத்தன்மை தோன்றுகின்றது புத்திரசை அது தோன்றாமல் பிதாவினால் உண்டான புத்திரன் என்று புத்திர சைதத்தில் காரியத்தன்மை தோன்றுகிறது இவ்வாறு அதிஷ்டான சேதனத்தோடு சம்பந்தம் சர்வத்திற்கு உண்டேனும் தேச காலங்களில் சேத தருவமான காரணத்தன்மையும் மற்றவற்றில் காரியத்தன்மையும் தோன்றுகின்றன இது மாயன் சாமர்த்திய அப்படி அதாவது அதிஷ்டானத்தினுடைய காரணத்தன்மை தோன்று தோன்றீங்களே பிதாவும் புத்திரன் வரும்போது புத்திரனுக்கு காரணம் அப்பு மகனுக்கும் காரணம் அப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ரெண்டுக்கும் காரணமா இருக்கணும் இருந்தாக்க அங்க பிதாசத்துக்கு காரணத்தன்மையும் புத்திர காரியத்தையும் சொல்லக்கூடாதுல்லவா ஏன் இப்படி வித்தியாசம் வருதுன்னு கேக்கிறான் அப்படின்னு கேட்டா அப்படியும் உண்டு அடி வச்சு அதனாலதலாக வரலாம் என்பது கருத்து அல்லது அதிஷ்டான சேதம் அசங்கம் அது ஒன்றருக்கும் பாரமார்த்தகமாக காரணம் என்று உள்ள ஆபாசமே காரணமாம் ஆயினும் ஆபாசருவொன்று தானிய மித்தையாம் அது மற்றொன்றில் காரணமாக கூடாது பரமான்மாவில் பிரபஞ்சத்தின் காரணத்தன்மை இருக்குமாயின் அது பிரமையினால் தேச காலங்களில் தோன்றக்கூடும் தர்ம ரகித அசங்கமாக காரணத்தன்மைசகாலம் தோன்றது பண்ணப்பட்ட அணிவச்சினிய தேச காலங்கள் அழிவச்சினிய காரணத்தன்மை உடையனவா உள்ளன ஆகவே இப்போ இன்னொரு சங்கை அது அசங்கம் விரும்பிகாரியா இருக்க அது போய் சம்பந்தம் இருக்கு காரண சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது பொருந்தாது அல்லவா என்று ஒரு கேள்வி அது சொல்ற பரமார்த்தமாக தேசகாலங்கள் காரணமல்ல உண்மையில் புத்திரன் இல்லாத ஒருபோட சொப்பனத்தில் புத்திர பௌத்திர இருவரையும் கண்டானாக அங்கே புத்திர பௌத்திர சைவங்கள் அறுவச்சினியாக உண்டாயிருக்கின்றன புத்திரத்தில் பௌத்திர சைவத்தின் காரணத்தன்மை அருவச்சினிவாக உண்டாயிருக்கின்றது அங்கே பரமார்த்தமாக புத்திர பௌத்திர செயலங்கள் ஒன்றர் கொன்று காரிய எப்படி உண்டா இருக்கவில்லையோ இல்லை ஒருத்தனுக்கு அடிவெச்சு அப்படின்னு தோற்றம் அது மயன் சாமர்த்தியம் பல ஊரு பரவாமல் அடையினால காலகாரிபா சம்பந்தம் ஐசானத்துடைய சம்பந்தத்தினால் மட்டும் வருதுன்னு அர்த்தம் இல்ல அந்த அதுவே அப்படி காலகாரம் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கறத அணுலட்சியமாக காரணம் தேச காலங்களை பரமார்த்தமாக தேச காலங்களும் பிரபஞ்சங்களும் காரிய காரண இருக்கவில்லை இவ்வாற்றால் தேசகால சாமக்கிரி இன்றி ஜாக்கிர பிரபஞ்சம் உண்டாகின்றதாக சொப்பனம் போல ஜாக்கிரம் சொப்பனி புத்திராதிகள் சொப்பனத்திலேயே சோதுக்கங்களுக்கு ஏதுவாக இருந்து ஜாக்கிரத்தில் அபாவம் ஆவது போல ஜாக்கிர பதார்த்தங்களும் சொப்பனத்தில் அபாவதல் ஆவதால் இரண்டு சவான சொப்பனத்தில தாளபுத்தாலும் அங்கே இருந்திட்டு அப்படியே போயிடறாங்களா அவளுடைய வர்றதில்லை சரி ஜாகிரத தாரபுத்திராதிகள் சொப்பனத்துக்கு வரதில்லை ஆக காரணம் என்ன இது இதுக்கு அதுக்கு அவஸ்தை வித்தியாசம் இருக்கு அது சொப்பன அவஸ்தை ஜாதி மித்ரா தோஷம் என்று பேரு இது ஜாக்கிர அவஸ்தை இது ரெண்டு அவஸ்தை இங்கே வேறு இருக்கிறதுனால இது இங்கே நின்று போது அது அங்கே நின்று போகுது அதனால் சொப்பன ஞானம் மட்டும் ஜாக்கிரத்துக்கு வருது ஜாக்கிரதை விட அது கூட இல்லை ஞானம் கூட போறதில்லைங்க எதனால ஜீன் உள்ளிருந்து வெறி வரும்போது அந்த அபிமானத்தோடு வெறி வரலாம் ஒவ்வொன்றும் அபிமானம் பண்ணி பண்ணி வரலாம் அதாவது சுழித்தில இருக்கான் சுழித்த வெளி வரும்போது சுழித்தி இவங்களை கண்ட அஜிமானம் சுக்கம் சுகம் இது அபிமானத்தோடு வெளியே வரலாம் சுற்று வரும்போது அந்த சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் அபிமானம் இருக்கு அது அபிமானத்துக்கு அது ஞானம் இருக்கு ஜாகிரத வந்து சொல்ல முடியும் ஜாக்கிரத்திலிருந்து சொப்பனத்துக்கு போகும்போது இவன் ஐமான் விட்டுட்டு போயிடுறான் விட்டுட்டு போகிறதுனால இந்த சொப்பன பதார்த்த ஜாக்கர பதார்த்தங்கள் சொப்பனத்தில் வர்றதில்லை அதே மாதிரி சொப்பனத்திலிருந்து சுருத்தி போகும்போது சொப்பனத்தில் அய்மான் விட்டுட்டு சுருத்தி போயிடுறான் சுருத்தி போறதுனால இந்த சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் ஞானம் அங்கே இருக்கிறது இல்லை பிறகு அங்கே சுகமாற்ற ஒன்றும் தெரியவில்லை இப்படிப்பட்ட ஞானம்தான் உண்டாகிறது உள்ளிருந்து வரும்போது ஜீவராணவன் அபிமானத்தோடு வெளியிருந்து போகும்போது விட்டுட்டு போயிடறான் விட்டுட்டு போற காரணத்தினால அங்கே அந்த ஞானம் உண்டாகாதனால அங்கே இல்லைன்னு சொல்லப்படுவேன் அப்ப இல்ல சொல்ல சொல்லப்படுறதுனால அது மித்தைதான் அபிமானத்தினாலதான் தோற்றங்களுடைய வாசகமாக அது இல்லை என்பதுதான் இந்த விசாரத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அதனால சொப்பனம் எப்படி வித்தையோ அப்படி ஜாக்கரம் என்று ஒருவாராக கொண்டு முடிக்கிறார் சங்கம் மாதிரி ஜாக்கிரமித்தை என்பது நிறுவனம் பண்ணணும் ஜாக்கிரமித்தை சொல்ல முடியும் அதே பெரிய தச்சியா இன்னும் அங்கே முன் ஜக்கிரத்தில் உள்ள பதார்த்தங்களே சொனா விவகித மற்றும் ஜாக்கிரத்தில் உள்ளன மறையப்படுகிறது சொப்பனத்தினாலே மறைக்கப்படுத பொருள்கள் நாசம் அடையல பொருளுடைய ஞானம் மட்டும் மறைக்கப்படுது முன் சொப்பன பதார்த்தங்கள் மற்ற சொனத்தில் இல்லை சொப்பன பதார்த்தங்கள் சம்பந்தம் கிடையாது ஆகவே சொப்பன பதார்த்தங்களும் ஜாக்கிரமாம் என்பார்கள் அதனால் அதுக்கு இது சம்பந்தம் படுத்தப்படாது என்று சொல்றாங்க அச்சங்கையும் சித்தாந்தத்தை அறியாமையினால் உண்டாகின்றது வேதாந்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்காததுனால கேள்வி அடங்கு என்னை சம்சார பிரிவர்களுக்கு சவர பதார்த்தங்களுக்கும் ஒற்றுமை கிடையாது ஒரு சொப்பனத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் ஜாக்கிரம் ஒரு ஜாக்கிரத்துக்கு உள்ள சம்பந்தம் எழுந்தபொழுது மீண்டும் அந்த பதார்த்தங்கள் அப்படியேதான் இருக்கு ஆனால் பதார்த்த ஞானம் மறைபடுது மறுபடிய அதேப அதாவது பிரவாக அனாதி தண்ணி பிரபாகம் ஓட்டம் அது அனாதிகாலம் போட்டு வந்து போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கிறதுனால அதுல ஜாக்கிர சாப்பிட சுடித்து அனுபவங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு எப்படி ஆற்றுல தண்ணி போயிட்டே இருந்தாலும் அந்த ஆற்று தண்ணி வந்து மூணு விதமா நடுவில் போகிற தண்ணி ஒன்றும் அப்புறம் ஓரத்தில் போகிற தண்ணி ஒன்றும் இன்னும் கரையோரமாக இருக்குது தண்ணி மூணு தண்ணி இது நம்ம மாற்ற முடியாது நடுவில் போகிற தண்ணி வேறு அதிகமாக இருக்கும் அந்த பக்கத்தை போக கொஞ்சம் குறைச்சதாக இருக்கும் கரையோரம் ரொம்ப நேதானமாக இருக்கும் தேங்கியே இருக்கும் மெல்ல மெல்ல போகும் அப்படி போல் ஜாகப்பட சொல்லி இந்த ஜாகரவஸ்தை கடைசியில் அதாவது தண்ணி இருக்கா கரையோரம் அப்படி போல் தேங்கி தேங்கியே இருக்கும் அது அது நினைக்கிறேன் தேங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது போயிட்டு இருக்கு அப்புறம் அதே பக்கத்தில் இருக்குது சுடித்த அவஸ்தை சீக்கிரம் போற மாதிரி இருக்கு அதனால அது கணக்குல சேர்க்கறது இல்லை தண்ணி ஓரத்தில் தேங்கியிருக்கே அது மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதான் நம்ம உருவா நினைக்கிறோம் அப்படி போல ஜாக்கிரவாஸை அது ஓட்ட உண்ட உள்ளது தான் வலியில காரை மாதிரி அது ஓடிக்கிட்டுதான் இருக்கு நிதானமா ஓடுது இங்கேயும் ஜாக்கிராவாஸு நிதானம் பண்ணாம அடைஞ்சிக்கிட்டு நாம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல நம்ம என்ன பண்றோம் சொப்பன மாதிரி மீண்டும் யாருக்கு வந்த ஒண்ணு அது இருக்கு அப்படின்னு அப்படிங்கறது தெரியாது அதான் சொல்ற சம்சார பிரவாகம் அனாதி இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் அது அனாதிகாலம் வந்துட்டே இருக்கு ஜீவர்களுக்கு ஜாக்கிர சொப்பன சூழ்த்திகள் உண்டாகின்றன மாறி மாறி வந்து ஜாக்கிர காலத்தில் சொப்பன சுழ்த்திகளும் சொப்பன காலத்தில் ஜாக்கிர சுழ்த்திகளும் சுழித்தி காலத்தில் ஜாக்கிர சொப்பன்களும் நஷ்டமாகின்றன அவர்தான் செய்யும் சொப்பன சுழித்திய உண்டாமாயின் அப்போது ஜாக்கிரத்தில் உள்ள ஸ்ரீ புத்திர தனாதிகள் நீங்காமல் இருக்கின்றன அவர்கள் ஞானமே நீங்கின்றன ஒரு பாவனம் இருக்கு மீண்டும் ஜாக்கிர உண்டாமாகில் அப்போது முந்தின ஜாக்கிரத்தில் உள்ள பதார்த்தங்களின் ஞானம் உண்டாகின்றன இப்போ நேற்று இங்கே கூடுறான் என்ன விசாரிட்டு வாசமா இல்லாம் இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கும் அந்த நிச்சயம் தான் இன்னும் மாத்தி அமைக்கணும் அப்படி இருக்கிறதுனால அஞ்ஞானிகளுக்கு இவ்வாறான திருஷ்டி உலகம் அச்சங்கையும் உண்டாகிறது காரணம் இந்த வேதாந்தாக்கி வரமாட்டேங்குது சாதாரண மக்கள் மட்டும் இல்ல படிச்சவர்களுக்கே வரமாட்டேங்குது வெறுமனே படிக்கல வேதாந்த படிச்சவர்களுக்கு வரல அது மட்டும் இல்ல பாடச்சொழர்களுக்கு வரமாட்டேங்குது அப்ப எங்க வரப்போகுது எம்யமாபுத்தி அப்படியே இருக்கும் பிரபாகிட்டு போயிட்டே தான் இருக்கும் வரும்போது ஒடுங்கும் சங்கோச விகாசம் அப்புறம் போகும் வரும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது மாற்ற முடியாது நம்ம தடுக்க முடியாது அது மாறுதல் எப்படியோ இருக்கும் நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் எல்லா தான் இருக்கும் அதை சக்திப்பை வைத்துக்கொண்டு அனுகூல பிரிவு கூடம் பிரிக்கிறோம் இப்போ வேலை என்ன சொல்வது நீ அனுகூலம் வைக்க வேணா பெருகுல வைக்க வேணா உதாசனை வச்சுக்கோ சாபம் வச்சுக்கோ எவ்வளோ போதும் வருது தாட்சியாரு அவ்வளோதான் காதல் ஜலம் பிரதானமாக காலஞ்சலம் வச்சுக்கோங்க கால ஜலமானது சத்தியபூத்தி இருக்கும்போது அது ஜலத்தில் நமக்கு அனுகூலம் இருக்கணும் இப்போ ஒரு பிராந்தி உண்டாது மயக்கம் அதனால அது எட்டி எட்டி பார்க்குறோம் அங்கே போறேன் இங்க வரோம் அப்படி அலைஞ்சி அலைஞ்சி பார்த்து சளிப்படைஞ்ச பிறகு உண்மை தெரிஞ்சவனு கேட்டு தெரிஞ்சு அது நிச்சயத்து பிறகு அப்புறம் தோட்டினாலும் நான் என்ன போறோமா போறதில்லை விஷயம் வந்த பிறகுதான் இப்போ என்ன ஆச்சு அது அப்படியேதான் இருக்கு பவன் மட்டும்தான் மாறி இருக்கும் என்னதுங்க? மாரணமaire okay. அது பாவனைக்கு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது பாவனை? துக்கரி vertes உண்மைன தெரிவரை ஆனந்த vertes. சரி குடிச்சா சரி செமன்னாச்சு மீன் தொட்டமிர்கா? அது தொட்டல போறங்களா? போ மாட்டாங்க. சின்னாம் போற அடுத்த வந்துரும். தண்ணி இருக்க இயங்கற. அது பாரு கிழக்கறது மேர்க்க போகுது. நான் வந்து அந்த காடெல்லாம் காஞ்சி போய் கடது. தண்ணி பாச்சிட்டு வரணும் அப்படி திரும்பி போறான். அப்ப வேணா சொல்லுவான்னு சொல்லி பார்ப்பான் போப்பான் இன்னொருத்த வர்றான் மேற்கட் கிழக்க வருது நான் வந்து அது எங்க வயதுக்கெல்லாம் பார்த்து போறாங்களா சரி தா போயிட்டு வா ரெண்டு பேருக்கு சொல்றாங்களே அன்னைக்கு மயக்கிறானாங்க மயக்கம் கிடையாது இருக்குமோ சண்டையும் வர திலம்பி போறான் அரைஞ்சு அழிஞ்சு படுறான் ஒண்ணு முடிஞ்சா சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்புறம் தண்ணியும் காணும் ஒன்னும் மணாலி தோட்டது மணையால் போறான் அன்னைக்கு அசம தண்ணி இல்ல ஒன்னும் இல்ல மணாலு போறான் அதுபோல இங்கில தோட்டக்கூடிய பதார்த்தி மீண்டும் மீண்டும் எப்படி சூரியன் அஸ்தமனமா அடுத்த நாள் சூரியன் உத்தயமா இருக்கும் தண்ணி தெரியும் தெரியுதா அப்படி போல சொப்பனத்திலே சுலத்தி போயிட்டு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்கு அப்புறம் மறுநாளைக்கு தண்ணி ஓடுதுன்னு அன்னைக்கு ஓடுற மாதிரி இங்கேயும் இந்த ஜாக்கிர மாசம் சத்திய புத்தி இருக்கிறனால இவ்வாறு நடத்துறோம் எப்படி நடத்துறோம் சுகம் நடத்துகிறோம் ஆனால் சுகம் இருக்கிறது இல்லை கொஞ்சம் தற்காலிகமாக சுகம் இருக்கலாம் மாப்பிளம் உடனே துக்கம் வரலாம் அப்புறம் என்னையா இது பெரிய சிரமமா இருக்கு என்னதான் மூத்தி பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இப்போ நிச்சயம் பண்ண நிச்சயத்தை நிச்சயம் உள்ள என்ன சொன்னேன் சரி பட்டு வரட்டும் பார்ப்போம் நான் போச்சியா இருப்போம் அப்படி உதாசீரமா இருக்கேன் சரி உதாசிரமா இருக்கிறதுனாலயோ உதாசீனமா அறிம வைக்கிறதுனால அது மாறுதான மாறுதில்லை அப்படி போல இந்த பிரபஞ்சம் ஞானிக்கும் மஞ்சே தான் ரெண்டும் கிடையாது என்ன மனதில் ஒரு மாற்றம் தான் பாவனா வேற ஒன்றுமே கிடையாது அது சத்திய பூஜை நிச்சயத்தை பத்தி நீ தேவையா என்ன லாபம் சவபானே சொல்றேன் நீ அந்த பக்கம் இழைச்சிக்கிறியா சரிப்போ குளிக்கிறியா குளிச்சிக்கோ இல்ல அந்த தண்ணிய தளத்து அணக்கட்டுறியா அணை கட்டிக்கோ யாரும் வேணாங்கிற ஒண்ணு அப்படி என்ன எப்படி சொல்றேன் உனக்கும் தண்ணி தேவையா என்ன எனக்கு உன்னான தண்ணி குடிக்க தெரியும் தண்ணி நீடிச்சிக்கோ அப்படிங்கிற அப்படி ஒரு தினம் மனிச்சியம் வந்துடுது உதாரணத்துல அதே தாசாத்தில அப்படித்தான் ஒரு நிச்சியம் மன்னப்பருவி இந்த பிரவாக அனாதியனால ஜாகரசு அந்த இருக்கும் போயிட்டுதான் இருக்கும் இது போய் பொருள் தோற்றம் மாத்திரம் தான் தோட்டிகள் இருக்கட்டும் தோற்றம் போய்டும் ஏன்னா பிரளைய அப்புறம் சீட்டி காலத்தில் தொடுங்கும் எப்படி சூரிய மறைஞ்சிட்டாக்கா தண்ணி இருக்கா காணல தண்ணி இல்லை மன்னால் சூரிய விதிக்கும் போது மீண்டும் உற்பத்தி ஆகுது ஒடுக்கம் சங்கோசிகாசம் ஒடுக்கமும் விகாசம் சிறுச்சி உண்டாகும் இது எத்தனை நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறவருக்கு நிச்சயம் இருக்கிறதுனால அவனுக்கு பதார்த்தங்கள் சத்திய புத்தி அதனால வரக்கூடிய துக்கம் இருக்கிறது இல்லை இப்போ என்ன செய்யலாம் சுகத்தின் அடிப்படையாக செய்கிறாங்களாம் அஞ்ஞானிகள் நான் உண்மையான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கேன் எனக்கு எது இந்த அலைச்சல் என்று ஓய்வு பெறுகிறான் கேட்கலாம் ஏன்னா ஞானிகளும் அவங்களும் விவகாரம் பண்ணுறாங்கன்னா சரீரம் விவகாரம் பண்ணுறது அப்படி ஆத்மா விவகாரம் பண்ணுறது இல்லை நிச்சயம் உண்டு சைரம் பிரகார்த்தமாக நடக்கும் பிரார்த்தனை அது வாசமா பொயில அது ஒரு பொய்தான் சைதம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது தலைமை ஸ்தானம் இருக்கு அதை பற்றி நடத்திட்டு இருக்கு அது அனுசாரமாக நடக்குது நடந்ததுன்னு போட்டோம் எனக்கு பிரார்த்தனை இல்லை பிரார்த்தனை நிவர்த்தியும் பாவம் இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்னு நிச்சயம் வருது சித்திரமா நிறைந்த மறவாது இருந்தால் எத்தனை இனி நாளும் ஏதாலும் என்ன என்று மறவாம இருந்த பிரார்த்தாரம் எழுதி வந்த